வரம் கவலையில்லாத வாழ்க்கை கடவுள் யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் அந்த கவலையை கடந்து போகும் இதயத்தை அனைவருக்கும் கொடுத்துள்ளார் கடவுள் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்